அப்துல்லிபின் குற்றமில்லை என் மீது வேண்டும் என்றே போய் கூறினால் அவர் தம் ஒதுங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்